நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையில் உள்ள மனைக்கு செய்ய போகிறது தேங்காய் பூரண வெள்ள கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் பதப்படுத்தி அரிசி மாவு ஒரு கப் தேங்காய் துருவல் முக்கால் கப் வெள்ளம் அரைக்கப்புக்கு மேல் சிறிதளவு கூட எடுத்துக்கலாம் ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன் உப்பு சிறிதளவு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் செய்முறை முதல்ல படுத்த பதப்படுத்தி அரிசி மாவுன்னு சொல்லி வைக்க அது வந்து அரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு அதை துணியில் அந்த அரிசியை கொட்டி நல்லையை காய வச்சு அந்த மிஷினில் பொறுத்து அரிசி கொண்டு அந்த அரிசி மாவை எடுத்து தண்ணி கலந்துப்போம் தண்ணி கலந்துட்டு சிறிது உப்பு கலந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நல்லா கலருவோம் நல்லா கலரணும் அது வந்து ஒரு ஒட்டாத பதம் வரும் அப்போ அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணி இந்த மேல் மாவை ரெடி பண்ணி வச்சுருவோம் காயாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஈர துணி வச்சு மூடி வச்சுப்போம் அதுக்குள்ள பூர்ணம் ரெடி பண்ணிடலாம் வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் பொடி பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கொதிக்க வச்சோன்னா வெள்ளம் கரைஞ்சிடும் கரைஞ்சோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி எடுத்துப்போம் அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு வானல் வச்சு அந்த வானலில் இந்த வெள்ளை கரைசல் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அந்த கூட தேங்காய் துருவல் போட்டு நல்லா கலருவோம் இந்த வெள்ளமும் தேங்காயும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடும் ஏலக்காய்த்தூளும் கலந்துருவோம் நல்லா கலந்து இந்த பூரண பதத்துக்கு வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மேல் மாவு ஒரு பத்து நிமிஷம் ஆவிலேயே வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி தேங்காய் பூர்ணம் வெள்ள கொழுக்கட்டை தயார் இதே மாதிரி நம்ம தேங்காய் பூர்ணதுக்கு பதிலா இந்த வெள்ளத்துல வருத்த எள்ளும் வச்சு செஞ்சுக்கலாம் வருத்த எள்ள பொடி பண்ணியும் அதோட கலந்து செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கடலை பருப்பு வேக வச்சு பேஸ்ட் பண்ணியும் அதே மாதிரி வெள்ளத்தோட கலந்து பூர்ணமா வச்சு செஞ்சுக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அத அதை செஞ்சுக்கலாம் நம்ம இது எல்லாருக்கும் பிடிக்கும் டை பண்ணி பாருங்க உணவர்களை மீண்டும் சந்திப்போம்